நான் கைபர் போர் நடந்தவரிடம் அவர்களுடன் கைபருக்கு சென்றேன் கைபரை அடுத்துள்ள சஹ்பா என்ற இடத்தை அடைந்ததும் நபிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அசர தொழுகையை தொழுதார்கள் பின்னர் பயண உணவை கொண்டு வரும்படி கூறினார்கள் அப்போது மாவை தவிர வேறு எதுவும் கொண்டு வரப்படவில்லை அதை குழைக்கும்படி கட்டளையிட்டார்கள் அது குழைக்கப்பட்டதும் அதை நபிசல்லமாக வணங்கி வசல்லும் அவர்களும் நாங்களும் சாப்பிட்டோம் பின்னர் மகிழ்வு தொழுகைக்காக சென்றார்கள் அப்போது வாயை மட்டும் கொப்பளித்தார்கள் நாங்களும் வாய் கொப்பளித்தோம் பின்னர் புதிதாக உழு செய்யாமலேயே தொழுதார்கள்